வணக்கம் நற்றினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து இன்று ஆகஸ்ட் பதினாறு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு தெற்கு கரோலினாவில் காம்ப்டன் என்ற இடத்தில் பிரிட்டிஷ் படைகள் அமெரிக்க படைகளை தோற்கடித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இங்கிலாந்து மான்செஸ்டரில் அரசுக்கு எதிராக கிளர்ந்த கிளர்ச்சியாளர்கள் அடக்கப்பட்டதில் பதினோரு பேர் கொல்லப்பட்டு 400 பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் பிரிட்டிஷ் விக்டோரியா மகாராணியுடன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக டிரான்ஸ் அட்லாண்டிக் தந்தி சேவையை தொடங்கி வைத்தார் ஆனால் அடுத்த சில வாரங்களில் இசேவை தொழில்நுட்ப காரணங்களால் முடங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நான்கு ஆண்டுகள் ஸ்பெயினின் பிடியில் இருந்த டொமினிக்கன் குடியரசு மீண்டும் விடுதலை பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு த பேசிலா ஆப் செயின்ட் செபாஸ்டியன் என்னும் தேவாலயம் மணிலாவில் திறக்கப்பட்டது இது ஆசியாவிலேயே முதல் முறையாக முழுக்க முழுக்க இருமினால் கட்டப்பட்ட தேவாலயம் ஆகும் ஆயிரத்தி ஆண்டு சிலி நாட்டை தாக்கிய எட்டு புள்ளி இரண்டு அளவிலான நிலநடுக்கத்தில் மூவாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆக்லாந்து கலிபோர்னியாவுக்கும் ஹொனோலுலு ஹவாலிக்கும் இடையே விமான பந்தயம் நடத்தப்பட்டது இதில் பங்கேற்ற 8 விமானங்களில் 6 விமானங்கள் விபத்துக்குள்ளாகின அல்லது காணாமல் போயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜப்பானிய பிரதமர் கண்டாரோ சுசுகி மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவின் கடைசி மன்னர் யூ சோவியத் படைகளினால் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கொல்கத்தாவில் இடம்பெற்ற மூன்று நாட்கள் கலவரத்தில் நான்காயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சைப்ரஸ் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜோசப் கிட்டின்ஜர் என்பவர் முப்பத்தி மீட்டர் உயரத்தில் இருந்து பலூனிலிருந்து பாராசூட் மூலம் கீழே குதித்து சாதனை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தெற்கு வியட்நாமில் அமெரிக்காவின் ஆதரவுடன் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் அதிபர் டோங் வாங் மின் பதவி அகற்றப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் இம்பால் இஸ்கான் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களின் போது இடம் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆ மாதவையா தமிழ் முன்னோடி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ரஜினி கோத்தாரி அரசியலறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு த ராமலிங்கம் ஏழு கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆசை ராசையா ஏழு ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயலலத் ஜெயவர்தன இலங்கை அரசியல்வாதி மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கே ரவிக்குமார் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜேம்ஸ் கேமரூன் கனடா நாட்டு இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மடோனா அமெரிக்க பாடகி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியின் ஏழாவது முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மணிஷா கொய்ராலா இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிவநராயன் சந்தர்பால் மேற்கிந்திய தீவுகள் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ராம இந்திய ஞானி மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இ மூவி நாகநாதன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எல்விஸ் பிரெஸ்லி அமெரிக்க பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சே அச்சுதமேனன் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நுஸ்ருத் பதே அலி கான் பாகிஸ்தான் பாடகர் இரண்டாயிரமாவது ஆண்டு எஸ் சி சி அந்தோனி பிள்ளை இலங்கை இந்திய தொழிற்சங்கவாதி அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அண்ணா மாணி இந்திய இயற்பியலாளர் வானிலை ஆய்வாளர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இடியின் உகாண்டாவின் மூன்றாவது அரசு தலைவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜிக்கி தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குர்தியால் சிங் பஞ்சாபி எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் பராகுவே நாட்டில் குழந்தைகள் தினம் மற்றும் காபோன் நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே